வணக்கம் நற்றினையின் ஒரு நிமிட யோசனைக்காக திருச்சியிலிருந்து அனுக்கித்தனா பொறுமை எல்லா வேதனைக்கும் மருந்தாகும் ஆம் பொறுமை எல்லா வேதனைக்கும் மருந்தாகும் என்கிறார் அரிஸ்டாட்டில் நன்றி வணக்கம்